வணக்கம் ஜூன் 5, இரண்டாயிரத்தி பத்தொன்பது நட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலமையிலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் 1. உலகில் பென்சில் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது 2. ஐ விரிவாக்கம் இம்பீரியல் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் 3. அமெரிக்க நாட்டு ரிபப்ளிக்கன் கட்சியின் சின்னம் யானை இனி இன்றைய கேள்விகள் ஒன்று எந்த உயிரியல் மற்றும் வேதியல் நாச வேலைகளை சமாளிக்க போலீசார் தயார் நிலையில் உள்ளனர் இரண்டு உலக அரிய நோய்தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது மூன்று WTO டி அமைச்சரவை கூட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது எங்கு நடைபெற உள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி